கத்தரை பணிந்து கொள்ளும் முடியாத ஒரு பாக்கியம் நம்ம எல்லாருக்கும் கிடைக்க பெற்றமைக்காக நம்முடைய நாம் அதிகமாக நோண்டி செலுத்திக் கொள்ள கடமைப்பட்டவர்களாக இருக்கின்ற நமது அருமர்ச்சகராக இந்த உலகத்தில் தம்முடைய ரீடியோ ஓட்டத்தை முடித்து வெற்றியை தீம் பரிபூர்ண திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு மறுநாள் இரவிலே மிகமாக ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி அந்த பந்திலை தம்முடைய சீசனோடு கூட கலந்து கொள்வதற்கு மிகவும் ஆசையாக இருந்ததாக வேத வாக்கிய தலைவர் சொல்லியிருக்கிறது நாம் இங்கு வாசி கேட்போம் இரண்டாவது அதிகாரம் பதினைந்தாவது வாசனம் நான் பாடுபடுவதற்கு முன்னமே உங்களோடு கூட இந்த பஸ்காவை பிசுக்கில் மிகவும் ஆசையாக இருந்தேன் ஆகிய சிதை சொல்லுகின்றார் இஸ்ரேல் மக்களால் எயிட்டின் அடிமத்திலிருந்து விடுதலை பெற்ற நாளாகிய அந்த நாளை ஆபி பாத்தம் தேதி அன்றைய ஒரு ஆட்டுக்குட்டி அடித்து இதமான ஒரு பஸ்கா பண்டிகை கொண்டாட வேண்டும் என்பது தார் பிதாமாஹி தேவனுடைய கட்டளை அதை மோசின் எழுதி கொடுத்து எல்லாரும் கொண்டாடி குடும்பத்திலே பறந்திருந்தபடியினால் அந்த யூதருடைய அநேக பண்டிகையை ஆசிரியத்துக் கொண்டிருக்கின்றார் அதில் ஒன்று இந்த பஸ்கா பண்டிகை இந்த பஸ்கா பண்டிகை ஆசிரித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது அவர் பஸ்காவை ஆசிரிப்பதற்காக மிகுந்த ஆசிரியாக இருந்தார் என்று இந்த வேலமா சுட்டிக்காட்டுகின்றனர் அதற்கு முன்பு பலதோ இந்த பஸ்கா பண்டிகையில் அவர் கலந்து கலந்திருக்கின்றார் மும்பைக்கு இந்த பஸ்காவை எங்களோடு கூட கலந்து கொள்வதற்கு பிசிப்பதற்கு மிகுந்த ஆசையாக இருக்கிறேன் ஆகிய சிதை சொல்லுகின்றார் அவர் அவர் அடிக்கப்பட புகுந்தபடினால் உலக மக்களுடைய உலகத்தின் பாவத்தில் சுமந்து நிற்கிற மேமாட்டு குட்டி ஆகிய இறையேசு அந்த பஸ்காவை நினை இந்த பங்கேங்கு ஆசிரிக்கப்படுவது என்பதை நினைத்து அவர் எப்படி சொன்னார் என்று பரிசுத்த வேத வாக்கியத்திலே நாம் இப்படி வாசிக்கிறது அதிகாரம் பதினாறாவது வாசிக்கின்ற பொழுது தேவனுடைய ராஜ்ஜியத்தில் இது நிறைவேறும் வரவும் நான் இதை புசிப்பதிலேந்து உங்களுக்கு சொல்கிறேன் என்று சொன்னார் என்று எழுதியிருக்கின்றது தேவனுடைய ராஜ்யத்தில் இது வரைக்கும் நான் இந்த இனி பங்கு பெற மாட்டேன் இந்த அப்பத்தை புசிக்க மாட்டேன் என்று இறைவன் சொல்றேன் தேவனுடைய ராஜ்யத்துடன் உலகத்துக்கு வருவரையிலும் நான் இனி பங்கு பெற மாட்டேன் என்பது அவருடைய பொருளாக இருக்கின்றது அதனால மரிசுத்தாதி வந்த பிறகு அவர்கள் ஆறு அந்த பங்கிலே பங்கு பெற்றார்கள் என்று சொல்லி வேல வாக்கியத்தை நான் வாசிக்கிறோம் நூக்கா பதினாலாம் பதினைந்தாவது வாசிக்கிறேன் ரோமர் பதினாலாம் பதினைந்தாவது வசனம் ஏருடைய ராஜ்யத்திலே போஜினம் பண்ணுகிறவன் பாக்கியவான் என்றான் எழுதியிருக்கின்றது ஏசு கிரிசுவோடு கூட பந்தியிலே பங்கு பெற்றிருந்த வேறொரு பந்தியில பங்கு பெற்றிருந்த ஒரு மனுஷன் அவரோடு கூட பந்தியிருந்தவர்களில் ஒருவன் வினைகளை கேட்டபொழுது அவரை நோக்கி தேவடைய ராஜ்யத்திலே போஜனம் பண்ணுகிறவன் பாக்கியவான் என்றான் எழுதியிருக்கிறார் நம் ஆசிரிக்கின்ற திருப்பந்தியானது இது தேவனுடைய ராஜ்யத்திலே நடந்து கொண்டிருக்கிறது என்பதை மக்கள் என்றாகவும் வேண்டும் நம் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் இருக்கிறோம் தேவனுடைய ராஜ்யத்துக்கு எடுத்த காரியங்களே சிந்திக்கிறோம் பேசுகிறோம் செய்கிறோம் என்பதை உணர்ந்து ஹேவன் இந்த பந்தை நமக்கு ஆழ்த்துப்படுத்திக் கொடுத்துருவதாக புரிந்து ஒவ்வொரு வாரமும் திருப்பங்கிலே பங்கு வரும்பொழுது ஹேவனுடைய ராஜ்யத்தில் தேவனோட பங்கிலே பங்கு வரப்போகிறோம் இவை பற்றி ஆவிக்குரிய தலைவர்கள் ஆவிக்குரிய மக்கள் நாம் தகுதி இல்லாதவர்கள் என்பதற்காக வருஷத்தில் ஒரு தொடர்வாவது எப்படியாவது ரெண்டு மூணு நாள் பாஷிங் போர்டு ஜெமித்து அழுது கதறியாவது மண்டாடி அதில் பங்கு பெற வேண்டும் என்று பங்கு பெறுகிறார்கள் அவர்கள் சரியாக அதை செய்ய முடியவில்லை அது சரியாக இல்லை என்பது தெரியும் நாம் அப்படி அல்லாதபடிக்கு ஒவ்வொரு வாரமும் வாரத்தின் முதல் நாளிலே அப்போ மட்டும் தேவரம் ஆய்வுப்படுத்தின ஆதி சபையாரை போல நாம் இந்த நாட்கள் எப்படி செயல்பட்டுக் கொண்டு வருகின்றபடினால் தேவருட ராஜ்யத்தில் இங்கு நிறைவேறும் நாள் வரைக்கும் புசிப்பதில் என்று இறைவனாகிய சிகிச்சை சொல்லுகின்றார் அதிகாரம் பல்வேறாவது அபோசனாகி வரிசித்த போல் பேருடைய ராஜ்யம் என்றால் என்ன என்று எழுதியிருக்கிறத வாசிக்கலாம் பேருடைய ராஜ்யம் புசிப்பும் முடிப்புமல்ல உயிரியல் சமாதானமும் பரசுத்தாவினால் உண்டாது சந்தோஷமாக இருக்கிறது அல்ல பரிசுத்தாவை பெற்றுக் கொண்ட நாம் மிகவும் மேன்மையானவர்களாக இருக்கிறோம் என்பதை இறைவாக்க நமக்கு சுட்டிக்காட்டுகின்றது பேருடி ராஜ்யம் என்று சொல்வது புசித்து குடித்து சந்தோஷமாக காலியாக வாழ்கின்ற ஒரு வாழ்க்கை அல்ல அது நீதியும் சமமானமும் பரிசுத்தாவினால் உண்டாகும் சந்தோஷமாக இருக்கிறது என்று சொல்லியிருக்கின்றபடினால் அந்த தேருடைய ராஜ்யம் வரும் பொழுது எங்களோடு கூட இந்த பங்கிலே பங்கு பெறுவது என்று இறைவனாகியார் வெளிப்படுத்த முன் அம்மன் ஹாரியில்லாத செலுத்த வாசிக்கின்ற பொழுது இது வாசல் பணிந்து கட்டுகிறேன் ஒருவனின் சத்தத்தை கட்டு கதலை திறந்தால் அவனுக்கு நான் பிரவேசித்து அவனோடு போஜனம் பண்ணுவேன் அவனு என்னோடு போஜனம் பண்ணுவான் ஹலோ ஒருவன் மனுஷனுக்குள்ளே பிரவேசிக்கின்ற ஒரு நாள் தான் தேவடைய ராஜ்ய மனுஷனுக்குள் வருகின்ற புசிக்க வேண்டும் என்று சொவதற்கு பஸகாவை புசிப்பதற்கு ரொம்ப ஆசையாக இருந்தே இனி உங்களோடு கூட உள்ளத்திலே கடந்திருந்து உடல் உள்ளத்திலே வாசம் பண்ணி உங்களோடு கூட புசியக்கூடிய நாட்கள் வர புகுந்தது அதுவரையில் நான் இதிலே பங்கு பெற மாட்டேன் என்று சொல்கிறேன் உயிர்த்து வந்த பிறகு நாற்பது நாட்கள் சிறீசளுக்கு தரிசனமாயி சிறு பேசியிருக்கிறார் ஆகாரம் சாப்பிட்டு இருக்கிறார் திருமணம் நடத்தப்படவில்லை அந்த அப்போ பரிசுத்தாவிக்காக பத்து நாட்கள் மார்க்கு முடி மேல்வெட்டிலே காத்திருந்தால் அப்பொழுது திருப்பதி நடத்தப்படவில்லை என்ற நாள் வந்த பிறகு அதில் பங்கு பெற்றால் என்று பரிசுத்தனியதாக மக்களை வாசிக்கின்றனர் ஆகையினால் பரிசுத்தாமி பெறாதவர்கள் திருமருங்களை பங்கு பெறக்கூடாது என்று பரிசுத்தனியது நமக்கு விளக்குகின்றது சொல்லி பந்த கோே சொல்லு த்தை மாப்துக்கி கொடுத்துவிட்டு எல்லா சாக்கர மருந்துகளையும் சடங்காச்சாரமாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள் கற்றுரையை தெளிவாக வெளிப்படுத்திக் கொடுத்து ஈதமாக ஞானசாரம் பெற்றவர் சுத்தாவி பெற்றவர்கள் மாப்தளை பண்ணுபெற வேண்டும் அவனுக்குள்ளே பிரவேசித்து அவனோடு போஜனம் பண்ணியே அவனும் என்னோடு போஜனம் பண்ணுவான் என்று சொல்லி இருக்கின்றது போல இறைவனோடு போஜனம் பண்ணுகின்ற ஒரு நேரம் என்பதை ஒரு புதிய மனுஷனுடைய வீட்டிலே மாவட்ட ஆட்சித்தினுடைய வீட்டிலே அல்லது தேசத்து ஆளுகின்ற ஆளுநருடைய வீட்டிலே நம்மை விருந்து அழைத்து இருக்கிறார் என்று சொன்னால் ரொம்ப பயமற்ற ஒருவோம் நடந்து அங்கே இருக்கின்ற ஒழுங்குமுறைகளை பின்பற்றி அமலமாக பந்து பெற்று நோக்கிறதற்கு மனுஷன் விரும்புகிறார்கள் கரு பங்கேற்று செல்லும்போது நம்மியில் அணிகருக்கு ரொம்ப அசட்டையாக ஒரு மினால் பெற்று கொழுந்து விரும்பி போறது இழப்புகள் நிறைவேறும் நாள் வரைக்கும் புசிக்க மாட்டேன் என்று சொன்னார் இரண்டாவது எட்டாவது வசனம் சொல்லுகின்றார் பஸ்காவை புசிப்பதற்கு ஒரு இடத்தை போய் ஆயத்தப்படுத்துங்கள் எந்த பஸ்காவ பண்டிகை அவர் வருஷம் தோறும் கொண்டாடி பண்டிகையை கொண்டாட வேண்டும் என்று விரும்பி பஸ்காவை ஆசிரியற்கான இடத்தை ஆய்வுப்படுத்தினார் மக்கள் எத்திருந்து புறப்பட்ட நாளை பொறுப்படுகின்றது அங்களுக்கு ஒரு கட்டளை கொடுக்கப்பட்டது வீட்டுக்கு ஒரு ஆட்டுக்குட்டி வயது ஆட்டுக்குட்டி தெரிந்து கொண்டு அதை அடித்து குசித்து அதனுடைய இரத்தத்தை நிலைக்காலில் பூச வேண்டும் அன்றைக்கு ஒரு சங்காரம் நடக்கும் எத்திலே இந்த ரத்த பூசப்பட்ட குடிசைகளிலே சங்காரம் நடக்காது பஸ்காவை ஆசிரிப்பதற்கான ஒரு ஒழுங்குமுறை கட்டுப்படுத்ததாக யாத்திராகும் பனிரெண்டாம் அதிகாரம் ஐந்து முதல் எட்டு வரை உள்ளிலே நாம் இப்படி அந்த ஆட்டுக்குட்டி பழுதற்றதாக இருக்க வேண்டும் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது ஏராளமான ஆட்டுக்குட்டிகளை வளர்த்திருந்தார்கள் ஆனால் அந்த பயன்படுத்தக்கூடிய ஆட்டுக்குட்டியானது பழுதற்றதாக இருக்க வேண்டும் நான் ஏசு கிறிஸ்து மனு குலத்திற்காக ஜீவனை கொடுக்க போறார் என்பதற்கு அடையாளமாக இப்படி ஒரு ஆட்டுக்குட்டி எங்கே அடிக்கப்பட்டது என்று சொல்லித்தாமியார் விளக்குகின்றார் பிரஞ்சாபதியானவர் தன்னை பலிசலுத்தினால் இன்றி மனவர்களுடைய கர்மம் நிவர்த்தியாக நிற்கோவரத்து எழுதியிருக்கிறதாக வேதத்தை அறிந்தவர்கள் சொல்கிறார்கள் ஆனந்த பிரஜாபதி என்று சொல்லி அறிந்து கொள்ள முடியாதபடி இன்னும் கொண்டிருக்கிறார்கள் இவராக இருக்கலாம் அவராக இருக்கலாம் அவர்தான் ஏசு கிரிசு என்பதை நாம் அறிந்து விசுவாசுக்கு அவர் ஏற்றுக்கொள்கிறோம் ஒன்றில் ஒன்னாம் பதினெட்டு அப்போ சுத்த பேரில் எழுதும் பொழுது அவர்களிடம் உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாக அனுசரித்து வந்த ஈணான நிலத்தில் நின்று அணி உள்ள வசக்களாகி வெளியினாலும் பொன்னினாலும் இழுக்கப்படாமல் குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகி கிறிஸ்துவின் விலையேற்பத்தினால் மீட்கப்பட்டிருந்து அறிந்திருக்கிறீர்கள் என்று சொல்லி மனுஷத்தை பேர் பழுதற்ற ஒரு ஆட்டுக்குட்டியை ஒரு வயதுள்ள ஒரு ஆட்டுக்குட்டியை அது ஆணாக இருக்க வேண்டும் அதே விதமாக தெரிந்து கொண்டு அதை பரிசீலித்து ரத்தத்தை நிலைக்கால் பூசி அந்த மாமிசத்தை புசிக்க வேண்டும் என்று சொல்லி இசரவேல் மக்களுக்கு மோசடி மூலமாக கட்டளை அதுபோல இந்த பஸ்காவானது இயேசுநாதர் பரிசெலுத்தப்பட்டால் அந்த மாமிசம் புசிக்கப்பட வேண்டும் என்பது நியமமாக இருக்கின்றபடியால் இயேசுநாதர் இந்த பஸ்காவை ஆசிரியர் இந்த பஸ்காவிலே கூட பங்கிலே பந்து வருவதற்கு மிகுந்த ஆசையாக இருந்தேன் மலக்குளத்தை மீட்க வேண்டும் என்று தேவம் தீர்மானித்திருந்த தம்முடைய தயவுல சித்தின் ரகசியத்தை முறைப்படுத்துவதற்காக இந்த காரியம் நடந்தது என்று சொல்லுவேன வாக்கின் மனித உலகம் ஏற்படைய வேண்டும் என்று மனுஷனை உண்டு பண்ணுவதற்கு தீர்மானத்தின்படி உலகத்தோட்டத்துக்கு அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் ஆண்டுகளுக்கு பிறகுதான் சில நாட்களாக பிடித்து அழைத்துவிட்டு குறிக்கப்பட்ட ஒரு நாளிலே அதை அடிக்க வேண்டும் என்று சொல்லி பிரமாணம் கொடுக்கப்பட்டது போல தேசநாதர் உலகத்தோட்டத்துக்கு முன்னே முன் குறிக்கப்பட்டவராக இருந்தார் குறிக்கப்பட்ட நாளில் அவர் பலி செலுத்தப்படும்படியாக அனுப்பி வைக்கப்பட்ட மாசற்ற ஆட்டுக்குட்டி ஆகிய கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட ரத்தத்தினாலே முழுக்கப்பட்டியில் என்று அறிந்திருக்கிறீர்கள் என்று சொல்லி வருஷத்தை தேர்ந்தெடுத்து பாவமில்லாத ஒரு கோராட்டுக்குட்டி பரோனாத்தின் பாவத்தை சுமந்து தீர்ப்பதற்கு வெளிப்பட்டக்குட்டி அவர்தான் இறைமகன் அறிந்து சாட்சி மகோம் அவர் மூலமாகதான் பாகுமண்டி பாக் மனிதகூலம் பெற்றுக் கொள்ள முடியும் அந்த ஆட்டுக் கொட்டியை பலி செலுத்தின அன்றைக்குத்தான் அவர்கள்லாம் வைத்திருந்து விடுதலையானார்கள் அதுபோல பாவத்திருந்து மனிதகூலம் எல்லாம் விடுதலையாக்கப்படுவதற்கு இந்த ஆட்டுக்குட்டி தலி செலுத்தப்பட வேண்டியது அவசியமாக இருந்தபடியால் அவருக்கு முதியினால் இரவிலே இந்த பந்தி அவர் ஆசிரித்தார் எட்டாம் அதிகாரி ஆறாம் தோசனத்திலே இதமாக கொண்டிருந்து உங்களில் யார் என்னை குற்றப்படுத்தக்கூடும் என்று இரவு நான் இயேசுரிசை சொல்லுகின்றார் தலைமை அப்போது அவர்கள் இயேசுரிசையை ஏற்றுக்கொண்டோம் என்று சொல்லி ஆரம்பத்தை இடத்தில சொல்லியிருக்கிறார்கள் சாட்சியில் மதத்தை ஆராய்ச்சி தகர்ப்பனார் ரிஷியாக ஒரு யோகியாக வளர்க்க வேண்டும் என்று வளர்த்து கொண்டிருந்தே ரிஷியாக வேண்டும் என்று மலைகளில் ஆராய்ச்சி அப்ப தகப்பனார் சொன்னார்கள் எல்லா மத மீன்களையும் படித்து பாரு யாரையும் சொன்னதற்காக யாரும் செய்வதற்காக நீ இப்படி செய்யாதே செத்த எல்லாம் தண்ணீர் ஓடுகூட போகும் உயிருள்ள மீன் தண்ணீரை எதிர்த்து செல்லும் அதனால உலகமெல்லாம் சொத்து கிடக்கிறது அந்த வழியாக நீ போகாத மாற்று வழியாக செல்ல வேண்டும் இறைவன் ஆராய்ந்து தெரிந்தவரை பின்பற்ற வேண்டும் என்று கற்றுக் கொடுத்திருந்தார்களாம் படித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது வேத புத்தகத்தில் படித்துக் பொழுது இந்த வேத வாக்கியம் அவரை கொட்டம் சொன்னார்கள் உங்களில் என்னிடத்தில் பாவம் உண்டி உங்களில் யார் என்னை குற்றம் சாட்ட முடியும் உலகத்தில் பிறந்த எந்த மரிசிலும் அப்படி முடியாது இவர் தான் இறங்கணும் என்று அறிந்தவர் ஏற்றுக்கொண்டது என்று தெரிவிச்சார் அந்த இஸ்ரோ மக்களுக்கு ஏற்றில் அடிமை திறந்தோடு விடுதலை எந்த நிர்வாகமும் இல்லை எத்தனையோ அற்புதங்கள் நடப்பித்த போதிலும் பார்வையுடைய இறுதி நிலவவில்லை இந்த பஸ்காண்டி பரிசெலுத்தப்பட வேண்டியது தோளுடைய சட்டமாக இருந்தபடினால் நம்முடைய குமாரநாயகை பரிசெலுத்துவதற்கு இது முன்னடையாளமாக இருந்தபடியினால் இப்படி ஒரு நாட்டுக்குட்டியை அடிக்க வேண்டும் என்று இஸ்ரேல் மக்கள் கட்டளை கொடுத்து விடுதலையானார்கள் அதை யூகாயுகமாக புதிய யுகத்தை ஆரம்பித்து கொடுத்தார் என்று பரிசுத்தேதாக எழுதியிருக்கிற யாத்திராகணும் பனிரெண்டாவது முதல் நாற்பத்தி ரெண்டு வரை உள்ள வாசிக்கலாம் இஸ்ரேல் புத்திர ஏற்றிலே குடியிருந்த காலம் முப்பது வருஷம் 430 முப்பது வருஷம் முடிந்து அன்றைய தினமே கர்த்தரே சேனைகள் எல்லாம் ஏற்று தேசத்திலிருந்து புறப்பட்டது கர்த்தரில் ஏற்று தேசத்திற்கு புறப்பட பண்ணினால் இது அவர்களுக்கு அவருக்கென்று முக்கியமாய் ஆசிரியத்தக்க ராத்திரி ஆயிற்று இஸ்ரமேல் சந்ததியார் எல்லாரும் தங்கள் தலைமுறைக்கு வரும் கர்த்தருக்கு முக்கியமாக ஆசிரிக்க வேண்டிய ராத்திரி இதுவே இல்லை கிளிக்கொள்ளப்பட்டிருக்கின்றது இந்த ராத்திரியிலேசுநாத ஆரம்பித்தபடினால் இதற்குஜினம் என்ற ஒரு பெயர் வந்தது கொண்டாடுவார்கள் பகந்து கொண்டாட மாட்டார்கள் அதுதானே கொண்டாடினார்கள் கொண்டாட வேண்டும் என்பதை எண்ணம் இப்படி இருக்கும் போது ஊழியக்கார வேறு ஒரு சபையை சேர்ந்தவர் அவர் ஆராதனை கலந்து கொண்டு ஆராய்த்து வந்தார் பேரும் மாலையில்தான் வள்ளியூர்ல ஆராதனை உண்டு அவருக்கு வரும் பிடித்தமானது அப்படி இருக்கும்போது ஒரு நாள் காலையில நாங்கள் மகிழ்ச்சி ஒரு நாள் மகிழ்ச்சிக்கு போனாங்க ரெண்டு பேரும் ஈவினிங்ல வந்து எல்லாரும் ஆரம்பிப்பது வழக்கம் அப்படி ஒரு நாள் காலையிலேயே மயிற்சி வர்த்தி பல பண்ணி வந்தார் அவருக்கு அவர் என்ன சார்த்துமா ஞாயிற்றுக்கிழமை கேட்டு குறிப்பிடு வைத்து விட்டு அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை காலையில எங்கேயாவது ஆள் இல்லாத சபைகளையும் பிரசதம் பண்ண போவார் அன்னைக்கு ஒரு இடமொழி போல அவருக்கு காலையில் இங்கு வந்து விட்டார் ஐயா காலையில நானும் உங்களோட ஆராதிக்கிறேன் திருவாரங்களை சொல்லி ஆய்ச்சி கொண்டு போனோம் அந்த பகலில் நடத்தும் என்பது தெரியாது அந்த நடந்த பொழுது எடுக்கவில்லை என்று சொல்லி ஆகியோர் கேட்டுக் கொண்டிருந்த போது ஆண்டவர் பகலில் நடத்துறதனால் அவர் எடுக்கவில்லை அவருடைய இன்னைக்கு இரவு கேள்வி கேட்பான் அவருக்கு விளக்கம் கொடுக்க வேண்டும் எதற்காக இது கொண்டாடப்படும் என்பது அவர் கேள்வி என்ன நினை கூறுவதற்காக நான் அடைந்த பாடுகளை நினைவுறுவதற்காக கொண்டாடப்படும் நான் பகலில் தானே மறித்தேன் கூடாது என்று கேள் அவன் அவருக்கு பகல் செல்ல மாட்டான் என்று விளக்கம் வாங்கி வைத்துக் கொண்டேன் அன்று ராத்திரி மறுபடியும் பள்ளி இருக்கு வந்தோம் ராத்திரி ஆறு அந்த மறுநாள் காலையில் தான் சொல்வார் ராத்திரி சாப்பிட்டு தங்கி இருக்கும்போது ஐயாங்கிற ஒரு காரியம் கேட்க வேண்டும் என்று கேட்டார் கேட்டீங்கன்னு தெரியும் இப்படி ராத்திரிதானே போஜனை நடத்தினார்கள் நடத்துகிறீர்கள் என்று சொல்லி எதற்காக நடத்தப்படுது என்று கேட்டேன் அது என்று வகுத்தினார் சிசனுடைய பாடுபடங்களை தயாரிப்பதற்கு என்னென்ன இப்படி செய்ய வேண்டும் என்று யோசிச்சார் அப்படித்தானே ஆமா ஏசுராசில் அடித்தது அடிபட்டது ராத்திரியா பகலன் பகல் அது ஏ பகலில் அடிக்கப்பட்ட ஆண்டவரை பகல் நினைவுறக்கூடாது கேட்டதும் அதற்கு பதில் சொல்லவில்லை இப்படி சொல்லியல் என்று நான் எதிர்பார்க்கவில்லை பல இடத்துல கேட்டால் வேறு எதையும் சொல்ல எனக்கு சரியான விளக்கமாக தெரியவில்லை இது சரியான விளக்கம் ஏசுநாதர் எப்போது நினை கூறலாம் ராத்திரி நினைகூரலாம் பகலில் நினைவேற என்ன நினைவு அடிக்கப்படி செய்யுங்கள் சிறுவில் அடிக்கப்படுவதற்கு முன்னாலே அந்தபாமி கொண்டாடி கொண்டிருக்கின்ற பொழுது அவரால் ஈர்த்திருந்து புறப்பட்ட அந்த அக்காரத்தை நினை கூர்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது இதையும் சேர்த்து கொண்டாடுகிற இனி ஒரு சமயமில்லை அவருக்கு இன்னொரு நாள் அவர்களுக்கு வாய்ப்பு இல்லை அதனால சொல்லுகிறார் கொண்டாடுவதற்கு உங்களோடு கூட புசிப்பதற்கு ரொம்ப ஆசையாக இருந்தேனமே கடவுளோடு கூட மனுஷன் புசிக்கக்கூடிய ஒரு பந்தியாக இருக்கிறது என்பதை நினைப்பேற்றுக் கொடுக்கிறேன் எத்தனை கோடி கணக்கமான மக்களுக்கு கிடைக்கக்கூடாது பாய்க்கு நம்ம கிடைத்திருக்கிறது என்று சொன்னால் அது வெளிலமாக அனுஷ்டிக்கிறோம் புனிதமாக இந்த நாளிலே தேவசனத்தில் கடந்து வருகிறோம் எங்கள் உணர்வுகள் உலகத்தில் உண்டாக வேண்டும் என்பது சாரமாக பங்கு பெற்றுக் கொண்டு சிக்ஷிக்கப்பட்டிருக்கிறார்கள் பலவீனமாக இருக்கிறார்கள் அநேகர் நிச்சயம் அடைந்து போனார்கள் என்று சொல்லி பரிசுத்தார் என தேவச்சானமே இந்த ஆவிக்கிரி வாழ்க்கை மிக புனிதமானது உள்ளத்தில் கேட்கும் பொழுது தலைவணங்குவான் என்பதை அறிவித்துக் கொள்கிறேன் போய் இருக்கும் என்பதை எல்லாரும் மனிதனுக்குள்ளே கடவுள் வந்திருக்கிற ஆரம்பித்தால் எப்படி முடியும் என்று சொல்லி யாரும் உணர்கின்றார்கள் அதை மிக எளிய முறையே நமது அடைந்திருக்கின்றோம் அதனால் தேர்தல் இதே வாசற்படையில் தட்டுகிறேன் எவ்வளவு மேன்மையார்கள் என்பது உணர்ந்து உலக பிரகாரமான நமக்கு இல்லாமல் இருக்கலாம் கூட சொந்த கால உறவினர்களும் வர்த்தி வைத்திருக்கலாம் இயேசு கிறிஸ்தவோடு பூஜை பண்ணுகின்றார் அது எவ்வளவு பெரிய நேர்மை என்பதை உணர்ந்து வாழ வேண்டும் என்பதைப்படுகிறது நினைவறும்படியாக அது கொண்டாடப்பட்டது என்று சொல்லி சொல்லப்படுகிறோம் எயிட்டுடைய நின்பை மாற்றப்பட்டு அடிமை தளத்திலிருந்து விடுதலை பெறும்படியாக அதை கொண்டாடப்பட்டது போல் அந்த ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்ட நாட்டு எழுதாளர்கள் புறப்பட்டார்கள் அதுபோல் ஏசு கிருசுக்கு சிறுவில் அடிக்கப்பட்டாரோ அன்றைக்கு சரோலோகத்தின் பாவத்தை அவர் எழுதுகின்றார் சாட்சி கொடுக்கிறார் இவர்தான் உலகத்தின் பாவத்தில் சுமந்து அந்த அடிப்படத்தி விடுதலை பெறுவதற்கு ஒரு ஆற்றி பரிசெலுத்தப்பட்டது போல கருளோகத்தின் மக்கள் எல்லாம் பாலத்தில் நடித்து விடுதலை பெறுவதற்கு இது ஒரு அந்த ஆட்டத்தை சில அவரை குறித்து சாட்சி கூட பிரியமான சில தினமே இஸ்லாமிய கோடிக்கணக்கான மக்கள் கும்பிடுகிறார்கள் அவருடைய பாவம் இன்றைக்கு மாற்றப்படாமல் இருப்பதற்காக வழி தெரியும் இல்லை வழிகாட்டுவதற்கு ஆட்கள் இல்லை நமது திருச்சி வந்தபடினால் எவ்வளவு பெரிய வேண்டியுடையதாக இருக்கணும் என்பதை உணர வேண்டும் என்பதை உங்களுக்கு சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறோம் சின்ன சின்ன காரியத்துக்கு சபைய போயிடலாமா வேற இடத்துக்கு போகலாமா ரொம்ப கண்டிப்பா இருக்குது அன்பு இல்லையே இந்த உணர்வுகளுக்கு யாரும் இடம் கொடுத்து விடாதீர்கள் கடந்து செல்லுங்கள் பிறருடைய குறைகளை பார்க்காதீங்க அது உங்களை குற்றவாளிகளாக மாற்றிவிடும் என்பது உங்களுக்கு சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றோம் காட்டலைப்பான் அவர்களை பார் இவர்களை பார் அவர்கள் சரியில்லை தானே சரியாத இடத்துக்கு போயிடும் இடம் கொடுத்து விடாதீங்க உலகத்தின் பாவத்தை சுமந்து கொண்டிருக்கிறோம் அவருடைய விருப்பம் அதை தண்டிப்பதும் தண்டிக்காமல் அவருடைய விருப்பமாக இருக்கிறபடினா நாம் இப்படி நடந்து கொள்ள வேண்டும் குறை குற்றம் சாட்டி கொண்டே வருவது நம் குற்றவாளிகளாக இருக்கிறோம் என்று உணர்ந்து கொள்ளுங்கள் காணிக்கை செலுத்த வரும்போது சகோதரன் குறை உண்டு கண்டால் காணிக்கை வைத்து உள்ளவை போன்ற வச்சுட்டு வந்து பலிபடத்திலும் காணிக்கை செலுத்தி என்று சொல்லியிருக்கிறார் நமக்கு ரெண்டாள் பேரும் நல்ல பிரசங்களை கேட்கிறோம் ஆனால் நம்முடைய இறுதி தான் இருக்குது சில வேளையில் பிரியமானவர்களே அது மிகுந்த மறந்துத்தக்க ஒரு காரியம் கூட பங்கிலே பங்கு பெற கடந்து ஒரு நாள் நாம் அந்த பந்தியை விட்டு வெளியேற்றப்படக்கூடிய சூழ்நிலை ஆளாகிவிடக் கூடாது வெளியே கையும் காலையும் கட்டி புறம்பான இருவிலை போடல என்று சொன்னார் தெரிஞ்சிருக்கிறேன் பந்தியில பங்கு பிறந்திருக்கிறோம் தெரியுமா அவர்களோடு கூட அந்த பந்தியில பங்கு பெற அவர்களோடு கூட பங்கு பிறந்து நாம் கலந்து வந்திருக்கிறோம் ஆகினால் புதிய மாணவர்களில் அழுதமாக ஒரு ஆட்டுக்குட்டி அன்னைக்கு அடிக்கப்பட்டது போல தேசநாதர் அடிக்கப்படும் சரியாக அறிந்திருந்தபடியால் சீசனுக்கு அறிவித்த போது உணராக இருந்தபடியால் இந்த பந்திலே பங்கு பெற்றி அவர்களை உணர்த்தி வைக்க வேண்டும் என்பது அவருடைய மூலமுதன கடமையாக இருந்தது அதனால் இது எனக்காக உங்களுக்காக பிக்கப்படுகிற என்னுடைய ஆமிசமாக இருக்கின்றது இது உங்களுக்காக சொந்தப்படக்கூடிய ரத்தமாக இருக்கிற புதிய உடன் படிக்கக்கூடிய அர்த்தமாக இருக்கிறது விளக்கி கொடுத்து அந்த பந்திடாது யார் புசிக்க வேண்டும் அடி பணத்தினால் கொல்லப்பட்ட அடிமையானவன்மணி அவருக்கு விருத்த சோதனமணி பின்பு அவன் அதை புசிக்கலாம் என்று சொல்லி ஆகிய ஆண்டு கட்டளை பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது விருத்த சோதனம் பண்ணாமல் ஒருவனும் அந்த பஸ்காவிலே பங்கு பெறக்கூடாது யாரும் பங்கு பெறலாம் எப்படியும் போகலாம் அது ஏசி இலவசமா கொடுக்கிறார் என்று அப்படித்தான் சொல்லு நான் தவிர இது ஒரு பிரசுத்தமான புரிதமான பங்கு இது மாதிரி சோதனம் என்ன பண்ற மாற்றுரிமையா அதில் பங்கு பெறின்ற இரண்டாம் இருபத்தி மாசத்திலே செய்யப்பட விருத்த சேதம் அல்ல உள்ளிலே யூதனானவனே யூதன் எழுத்தின்படி உண்டாகாமல் ஆவியின்படி இதயத்தில் உண்டாகும் விருத்த சேதனமே விருத்த சேதனம் எப்படிப்பட்டவனுக்குரிய புரட்சி மனுஷனால் அல்ல தேவனால் உண்டாக இருக்கிறது அப்படிப்பட்டிருந்த ஒரு மனுஷன் மூலமாக விருத்த சேலம் பண்ணப்பட்ட பிறகு அதனுடைய மேன்மை மகாப்பெரு என்று சொல்லி அவர் இதமாக உள்ளத்தில் ஊதனானபடி உண்டாகாமல் ஆமியின்படி இதயத்தில் இப்படிப்பட்டவனுக்குரிய புகழ்ச்சி மனுஷராலே அல்லது ஆணையின் அபிஷேகத்தைப் பற்றி புதிப்பில் அழுக்க எல்லாம் நீக்கப்பட்டவர்கள் விருத்த சோதனை இந்த பங்கிலே பங்கு பெற வேண்டும் என்பது தேவனுடைய கட்டாயம் அழுக்கு நீக்கப்படுகின்ற ஒரு நேரம் தான் விருத்த சேதம் இந்த அடையாளமாக விருத்த சோதனம் பண்ணிக்கொண்ட யூதன் எல்லாம் யூதன் அல்ல காவியின்படி எரியத்திலே பண்ணப்படுகிற விருத்த சோதனம் இருக்கிறதே அதே மேன்மையாது அவன் தேவனால் புகழப்படக்கூடியவர் என்ற செல்லியரை வாக்கு செய்து அனுபத்தை அடைந்து இருக்கிறவர்கள் அழுக்குகள் விருத்த சேலம் அழைக்க நீங்கினவர்களாக காணப்பட வேண்டும் என்று சொல்லி ஆவியானவர் சொல்கின்றபடினால் அப்படி பங்கு பெற வேண்டும் தேவருக்கு முன்பாகவும் மனுஷனுக்கு முன்பாகவும் குற்றமற்றவனாக இருக்கிறேன் பக்கத்தில் இருக்கிற அம்மாட்ட தேசியத்திலே பத்து நாள் இருக்கும் கண்டவர் அவனை தெரியுமா மனுஷனுக்கு முன்பாகும் குற்றமற்றவனாக இருக்கிறேன் குழந்தைகளாக இருக்கிறவர்களே கருத்தர் விட்டு விடுவார் காலம் செல்லும் பொழுது அடிகள் உண்டாகும் என்று சொல்லுகிறேன் சொல்லுகிறேன் அப்படி ஆகிவிடாதபடிக்கு இந்த திருப்பங்கி என்று சொல்வது தேவனோடு கூட பங்கிலே பங்கு பெறுகிற ஒரு நேரம் நம்மோடு கூட போதினப்படும்படியாக அதை அறிவறுப்பான ஒரு பந்தியாக மாற்றிவிடாதபடி எல்லாரும் இதனை கலந்து கொள்ள வேண்டும் என்று இரண்டாம் அதிகாரம் நாற்பத்தி ரெண்டாவது வாசிக்கின்ற பொழுது அவள் அப்போ சொல்லுற உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் எடுக்கிறதிலும் பண்ணுகிறதிலும் உறுதியாக தனித்திருந்தார்கள் சேர்ந்து சீசராக ஆக்கப்பட்ட அப்போ சேர்ந்து அதற்கப்பறம் உபதேசத்தை கண்ட ஊழல் ஆயிரம் ஈவரில் அன்றைக்கு கிறிஸ்தவத்தில் சேர்க்கப்பட்டார்கள் பிள்ளைகளோடு சேர்க்கப்பட்டார்கள் எல்லாரும் சேர்ந்து பந்து ஆசிரிக்கப்பட்டது பெற்று ஆய் பெற்று கிரியத்தில் விருத்த சேதமணி மாறிவிட்ட பிறகு கற்பனுடைய பங்கு ஆத்திர ஆரம்பித்தார் அந்நியத்திலும் எந்த அளவுக்கு மாசு வேட்சிமில்லாத ஒரு அந்நியர்களுக்கு அப்படி அப்போடு உபதேசத்திலும் அந்நியோன்யத்திலும் அப்பம் இருக்கிறதிலும் உறுதியாக தரித்திருந்தார்கள் என்று நினைவாக்கி சொல்கிறேன் அவன் புரியமானதில் இரவனோடு பங்கிலே நாம் கலந்து கொண்டிருக்கிறேன் கடையோட பங்கிருப்பதற்கு ரொம்ப ஆசையாக இருக்கிறார் பெற்றோர்கள் பிள்ளைகளோடு வெளியூர்ல இருக்கும் போது படிக்கும் போது எப்படி வீட்டுக்கு வராமல் அவளோடு கூட இருக்கின்றது போல யேசு கிறிஸ்து நம்மோடு கூட வாசம் பண்ணி இருப்பது நம்மோடு கூட பூஜனை பண்ணி கழிவிட வேண்டும் என்பதற்காக அந்த போஜனத்தை அர்ப்பமாக இழுவிடாதபடி செய்து தள்ளிவிடாதபடி இந்த ஆண்டு எதிர்பார்த்து பந்தியில பங்கு பெற்று நம் நீசரை கனம் பண்ண வேண்டும் என்று தேவாதியான சொல்லியிருக்கிறபடினால் தேவ ஜனங்கள் திருப்பந்தி அசட்டை செய்வதற்கு வருபது இடம் ஒரு எந்த காரணமும் சாக்கு போக்குகளை சொல்லிவிடக் கூடாது அது கற்பருடைய பந்தி எப்படி புசிக்க வேண்டும் என்று சொல்லி யாத்திரம் பன்னிரெண்டாம் அதிகாரத்தில் வாசிக்கலாம் யாப்பத்தோடும் யாப்பத்தோடும் கசப்பான கீரியோடும் அதை புசிக்க வேண்டும் வீட்டிலே புளிப்பான ஒன்றியம் இருக்கக்கூடாது என்று சொல்லிச் செல்லப்பட்டிருக்கின்றது பனிரெண்டாம் அதிகாரம் ஆறு முதல் வாசிக்கலாம் இந்த மாதம் பதினாலாம் தேதி வரைக்கும் வைத்திருந்து ஒவ்வொரு குண்டத்தாரு சாயங்காலத்தில் அடித்து அந்த நாட்டிலே மாமிசத்தை சுட்டு கஷ்டம் என்பதை ஆசைப்படுறது பண்பையும் வாங்கி நீதி பண்டிகை கொண்டாடுகிறார் நடத்துகிறார் காரணம் அப்படின்னு முடியல அது நேரம் ஆயிடும் அது யாரும் மாவட்ட சிந்தி சட்டியெல்லாம் கரியத்தை சொன்னையாக செய்கின்றது அதனால கருத்தரங்கி பிரசுரமாக விலகுவதும் இல்லை என்னை கைவிடவில்லை நான் உங்கள் கட்டிட்டு கை கொள்ளும் படிக்கும்போதே சொல்லவில்லை அவர் கட்டளை கட்டளை பெறாதவர்கள் கை கொள்ளவைக்கு சொல்லவே மாட்டார் ஏன்னா அவருக்கு எந்த கட்டளை கிடையாது இங்கே படிச்சிருப்பாங்க காப்பி அடிச்சிருப்பாங்க அவர்களாது குடியரசு அப்படி அல்ல தேவனால் கட்டளை பெற்ற ஒரு தலைவர் மூலமாக உதேசிக்கப்பட்டு தாமோ ஒரே ஒழுங்காக தலைமுறை எல்லா கலை சபைகளிலும் எல்லா நாடுகளிலும் இந்த ஒழுங்கில் கையாளப்படுவது என்பதை அறிந்து ஆண்டவருக்கு நாம் அதிகமாக சூத்திரம் செலுத்துவோமாக புளிப்பில்லாத அப்பத்தோடும் கசப்பான கீரையோடும் அந்த அப்பத்திலே பந்தியிலே பங்கு பெற வேண்டும் என்று சொல்லுவது சொல்கிறது அதை குறித்து பவுல் விளக்கம் தரும்பொழுது ஒன்று முதல் ஐந்தாம் ஏழு எட்டு வாசல்களை புரிச்சுக்கிறோம் புளிப்பில்லாதல இருக்கிறபடியே புதிதாய்ப்பிசைந்த மாவாக இருக்கும்படி புளிப்பில்லாதலாக இருக்கிறது புதிதாய்ப்பு மாவை அனுபவம் புது சிறுசியாக இருக்கிறான் பழைய ஒளிந்து போய்த எல்லாம் புதிய உள்ளம் எப்போதும் ஒரு தூய்மையை உணர்ந்து உணர்ந்து புதிதாக்கப்பட்ட ஒரு நிலையில் இருக்க வேண்டும் என்று குறிப்பாக சொல்கிறார் அதாவது ஆகியாளர்கள் குளிப்பில்லாதவளாக இருக்கிறபடியே புதி வாய்ப்பு செய்தா இருக்கும்படி பழைய புளித்த மாவை கலைந்து போடுங்கள் எனில் நம்முடைய பஸ்கவாகி கிருத்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே பழைய புளித்த மாவோடு அல்ல துர்காப்பு என்னும் புளித்த மாவோடும் அல்ல உண்மை என்னும் புளிப்பில்லாத அப்பத்தோடு பண்டிகை ஆசிரியர் கடைதொரு பண்டிகை பண்டிகை இந்த ஆட்டுக்குட்டி அளிக்கப்பட்டதை பஸ்கா பண்டிகை நிற்கினார்கள் இன்று இயேசுநாதர் அடிக்கப்பட்ட நினைவு வருகின்ற பண்டிகை இது ஒரு பஸ்கா பண்டிகை அதனால் புளிப்பில்லாதோடு திப்பற உண்டு என்னும் புளிப்பில்லாத அப்பத்தோடு பண்டிகை ஆசிரியை கணக்கு திருக்குணம் பொல்லாப்பு என்னும் பழைய புளித்தமாவை கலைந்து போடுங்கள் பொல்லாப்பூ பொல்லாத சிந்தனை பிறருக்கு பொல்லாப்பூசிய வேண்டும் இப்படி இல்லாமல் போட்டுவிட்டு அரண் கொள்ளத்தில் சாத்தான் கொண்டு வருவார் மனிதரை பொறிக்க வேண்டும் என்று சபை திட்டத்தை நம்ம உள்ளதற்கு இடம் எடுக்காதபடி உலகத்தை ரொம்ப தூய்மையாக விட்டுக்கொண்டு யார் பகைத்தாலும் யார் வருத்தாலும் யார் நீண்டித்தால் யார் தூசித்தாலும் ஆசீர்வதி சபிக்க ஆசீர்வதிக்காக உபதேசத்தை மனதில் வைத்துக் கொண்டு விட பந்தியில பங்கு பெறப் போகிறதான நாம் இசைந்த மாழைப்பில்லாத இருக்க வேண்டும் என்று ஆவியானவர் சொல்கின்றபடினால் அப்படிப்பட்ட நல்ல உணர்வுகளை அப்பித்து இந்த பஸ்காவின் எப்பொழுதும் பஸ்கா பண்டிகையை ஆயத்தமாக இருக்க வேண்டும் என்று ஆதி அனைவரும் சொல்லுகிறார் பன்னிரெண்டாம் அதிகாரம் பதினெண்டாவது ஒரு நிமிஷம் யாத்திராவும் பனிரெண்டாம் அதிகாரம் எட்டு வருமானம் முடிச்சுக்கலாம் ஏழாவது ஏழு நாளும் அந்த புளிப்பில்லாத அப்பத்தை புசிக்க வேண்டும் என்று பரிசுத்தாதியானது வளக்கி வைத்திருக்கிறார் பதினைந்தாவது பனிரெண்டாவது அதிகாரம் ஆமாம் ஒரு வருஷத்தில் ஒரு தொடர் மாத்திரம் ஏழு நாள் அவர்களுக்கு புளிப்பில்லாத அப்ப சாப்பிடணுமா நமக்கு ஒரு வாரத்தில் ஒரு நாள் இந்த பந்தி பந்தி ஆசிரிக்கப்படுகிறது அந்த ஏழு நாளும் புளிப்பில்லாத அப்பமையை சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறதா ஏன் குறிப்பிட்டிருக்கிறது தெரியுமா வாரத்தின் முதல் நாளிலே அந்த புளிப்பில்லாத அப்பத்தை ஏழு நாள் அளவு புசிக்கிடவீர்கள் முதலாம் நாளில் தானே புளித்தமாவை இவங்க நீக்க வேண்டும் முதலாம் நாள் தொடங்கி ஏழாம் நாள் வரைக்கும் புளித்தப்பம் புசிக்கிறவன் எவனோ அந்த ஆட்சி மாய் குறுக்குளம் பொங்கிற வாழ்க்கை நிமிடத்தில் உருவாக கூடாது பாரதின் முதலாளியை அப்பம்புக்கு முடிக்கொண்டு வருகின்றோம் எல்லா ஒரு பொய்யிருந்து வந்திருந்தார் வேறொரு சபையில் ஒழிக்காட்சி விதத்தில் சமயம் கொடுத்திருந்தால் அவருக்கு ஒரு விசேஷமான ஒரு காரியத்தை காணுகிறேன் என்று தெரிவிச்சு நாங்கள் இருக்கிற சபைகள் எல்லாம் வருஷத்துக்கு ஒரு தடவை தான் ராப்போஜன் நடத்துகிறார்கள் ரெண்டு தடவை நடத்துவார்கள் இங்கே வாரந்தோறும் கால்களில் நடக்கிறது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறோம் வேலை செய்தார் ஒரு நாள் பூசுத்தால் பெறாத கூடாது தெரியுமா என்று சொன்னார் புதிய பரிசுத்தாதி பெற்றவர்களுக்கு மாத்திரமே திருவிந்து கொடுக்கிறார் இருக்கிறார்கள் அது சரிசியர்கள் விரும்பினால் இன்றைக்கு சதவிட்ட யாரும் போய்விடுவாங்க என்பது எனக்கு தெரியும் அதை நாள் அருமையானவர்களே நாம் இருப்பது சரியானவர்களும் ஐக்கியமாக ஏழு நாள் புளித்தமாக இருக்கக்கூடாது ஏழு நாள் வரைக்கும் வாழ்க்கையை ஏனென்றால் தூய்மையாகவே இருக்க வேண்டும் என்று சொல்றார் காவிதை கர்த்தரிசியே இருப்பேன் பிரிய மாதத்தான ஜனடைய ஆவிக்கறி வாழ்க்கை எப்பொழுதும் தூய்மையாக இருக்கிறது வருவார் என்று நமக்கு தெரியாது அப்படிப்பட்டது அழைத்து கொண்டு போகத்திலப் புகுந்தார் இந்த பஸ்காவின் அனுபவங்கள் உயர்ந்ததாக இருக்க ஆசைப்படுகின்றோம் பனிரெண்டாம் அதிகாரம் பதினொன்றாவது உங்கள் அறைகளிலே கட்சியை கட்டிக்கொண்டு கால்களிலே பாதரட்சிகளை கொடுத்துக் கொண்டும் உங்கள் கையிலே தள்ளி பிடித்துக் கொண்டும் அதை தீவிரமாக புசி கிடவீர்கள் அது கற்கருடைய பஸ்கா உங்களுக்கு விடுதலை கொடுக்கக்கூடிய ஒரு பஸ்கா கட்சியை கட்டி பாதரட்சிகள் கொடுத்துக் கொண்டு உங்கள் கையிலே தடிப்பிடித்துக் கொண்டதை தீவிரமாக புசி கடவுங்கிறது கருத்துடைய பஸ் தான் நம்ம எங்க போற தெரியுமா அந்த உணவு நம்முடைய உலகில் எந்த நிமிஷத்தில் கடந்து போகலாம் இந்த உலகத்தினுடைய எல்லா விடுதலையாக்கி அதை பர்லவத்துக்கு அழைத்துச் செல்வதற்கான இயேசு அதற்கு மேலும் பதித்திலிருந்து விடுதலை ஆக்குவதற்காக மாத்திரமல்ல வீட்டில் அடிமத்தரத்திலிருந்து விடுதலை ஆனால் தேசத்தில் கொண்டு பிரவேசிக்கச் செல்வதற்காக இருந்து விடுதலை ஆக்குவதற்கு மாத்திரமல்ல பர்லகராஜ்யத்தில் கொண்டு சேர்ப்பதற்காக இரண்டு மூன்று மாசம் வந்தபடிதான் இப்படிப்பட்ட ஒரு ஆயுத்தத்துடன் எப்போது நாம் பர்லவம் செல்ல வேண்டும் எப்பொழுதும் அழைத்துக் கொண்டு போவார் அதற்காக நம்ம பண்டிகையில் பங்கு பெற்றுக் கொண்டிருக்கிறார் என்பதை உணர்ந்து பெருமக்கள் எப்பொழுதும் தூய்மையை காத்துக் கொள்ள வேண்டும் என்று ஆவியானது வாசிக்கின்ற பொழுது இந்த உணர்வுகள் மடத்தில் இருக்க வேண்டும் என்று ஆவியானவர் சொல்லுகின்றார் கடைசி காலத்திலே வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற்கு ஏதுவாக விசுவாசத்தை கொண்டு தியான பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு அந்த சுதந்திர பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது போவதில் நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுவீர்கள் சந்தோஷம் எல்லாம் எங்கே இருக்க தெரியுமா பரலோகத்தில் வைத்திருக்கிற சுதந்திரத்தை நினைத்து நினைத்து மது மகிழ்ந்து கொண்டே இருக்க வேண்டும் பொன்னுள்ள தேவன் பால் பொங்கி வழிகர வேண்டிய மக்கள் பாடி அதெல்லாம் இணைச்சு தெரியுமா அடுத்த லாட்டரி சுற்றி எடுக்க போது சூட்டு வாங்க சந்தோஷம் இல்லை இதெல்லாம் அழிந்து போக்கூடிய அனுபவிடாமத்தையும் தீர்த்து விட்டு கடந்து சந்தோஷப்படுகிறீர்கள் பெரியமான தேவ ஜனவே இஸ்ரேல் மக்கள் காணாமல் பிரவேசிக்கப் போகிறோம் எய்த்து விட்டு புறப்பட போகிறோம் என்கிற சந்தோஷத்திலே மிக தீவிரமாக இந்த பிரஸ்தாவை துசித்தது போல நம்முடைய சந்தோஷம் எல்லாம் பரவத்தில் செல்லப் போகின்றோம் ஆண்டுகளோடு கூட மகிழ்ந்து கழிவறப்போகின்றோம் அதுவரைக்கும் இங்கே கட்டோடி பந்திகை மகிழ்ச்சியோடு கடவுளோடு கூட பந்தில் பங்கு பெற வேண்டும் இந்த உணர்வு நம்முடைய உள்ளத்தில் பசா வாழ்க்கை கரிசி நமக்காக பணியிடப்பட்டிருக்கிறார் அதனால திருக்குளம் பொல்லாப்பு என்கிற புளிப்பு அப்பத்தோடு இல்ல திறப்புரவு உண்மைப்பில்லாத அப்பத்தோடு பண்டிகை ஆச்சரிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறபடி இந்த உள்ளமே போதும் துப்புரவாக இருக்கட்டும் உடனடியெல்லாம் துப்புரவாக இருக்கட்டும் உலக இருக்கிற அழகுகள் எல்லாம் மாற்றிப்பட்டு தூய்மையாக்கக்கூடிய ஒரு வாழ்வு இருக்கிறதே அந்த விருத்த சேதனம் என்று வித வாழ்க்கை சொல்கின்றபடினால் ஒரு தூய்மையான உணர்வை அடங்கி இந்த ஆண்களுடைய பஸ்கா வாக்கியம் அவர் சர்வத்திலே பங்கு பெற்று என்னுடைய மாம்புச மையான பிரோஜனமாக இருக்கின்றது என்னுடைய ரத்த மையான பானமாக இருக்கிறது என்று இடையே சென்றைக்கு ஆசிரியத்து கொடுத்தது போல இன்றைக்கு மதையை ஆசிரியர் நமது பங்கு கொடுத்து நம்ம அழைப்பு தெரிவித்துக் கொள்வோம் கருத்திருந்த வார்த்தைகளை ஆசிரியளிப்பார்கள் ஆம்